தேவனுக்கு கீழ்படிவதற்கு இலக்கணமாய் திகழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு காப்பி அடிக்க வேண்டியது ஹூம் டு காப்பி வாசிக்க வேண்டிய பகுதி இப்ரேயர் பதினோராம் அத்தியாயம் ஆறாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் வேண்டும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் விசுவாசத்தினாலே ஆபிரஹாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துவத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் தங்கியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தம் பணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலமடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாள் ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகம் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் இப்படி அறிக்கை எடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள் ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதை அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் ஆதலால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் ஐந்தாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வசனம் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படி ஆமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமன்ற்கள் ஆக்கப்படுவார்கள் ஆஸ் பை ஒன் மேன்ஸ் டிசொபீடியன்ஸ் மெனிவர் மெய்டு சின்னஸ் சோ ஆல்சோ பை ஒன் மேன்ஸ் ஒபீடியன்ஸ் many will be made righteous keelpadidalai kethum katru kollavendum paarthum padithukolla vendum obedience must be caught as well as taught keelpadiyamayin aavi nerainday ulagigal keelpadiyamayin valigalai kalaindu vida ore vali anru keelpadintha nadandor mattum indru avidam nadapporidum irundu katru kolluvadhayum நம்மை அறியாமலேயே கீழ்ப்படியாமையின் ஆவி நம்மையும் பற்றி கொள்ளும் கீழ்ப்படிதலுக்கு நாம் மாதிரியாக கொள்ளக்கூடிய மேகம் போன்ற திரளான முன்னோடிகளில் முதன்மையான மாதிரி இயேசுவானவரே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விட வேண்டிய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகியேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுங்கள் என்று எபிரேயர் பன்னிரெண்டு ஒன்று நமக்கு அவரை உன்னிப்பாய் கவனித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருமறை திரும்ப திரும்ப நம்மை அழைக்கிறது எடுத்துக்காட்டாக எபிரேயர் மூன்று ஒன்று இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குலுகிறலாகிய பரசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இயேசுவின் கீழ்ப்படிதல் அவ்வப்போது இருந்ததல்ல எப்பொழுதுமே காணப்பட்டது துவக்கம் முதல் முடிவு வரை கீழ்ப்படிதலே அவருடைய வாழ்க்கையை அலங்கரித்தது என்று சொல்லலாம் அவர் தமது தந்தைக்கு யோர்தான் நதிக்கரையிலும் கெசேமனே தோட்டத்திலும் கொல்கதா மலையிலும் இப்படி எல்லா இடங்களிலும் கீழ்படிந்தார் கிறிஸ்துவின் இந்த மனப்பான்மையே நம்மிடம் இருக்கட்டும் அதை பவுல் பிலிப்பீர் இரண்டாம் தியாயத்தில் எழுதுகிறார் அவர் மரணவர்யந்தும் கீழ்படிந்தவரானார் இந்த சிந்தையே இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவனுடைய பாதங்கள் பூ உலகில் எவ்விடத்தையும் கீழ்ப்படியாமையால் கரைப்படுத்தவில்லை எவ்ரேயர் பதினோராம் அத்தியாயம் கடவுளின் சாதனை வீரர் பட்டியல் என்று அழைக்கப்படும் தங்கள் தங்கள் காலங்களில் கடவுளுக்கு கீழ்ப்படிதலில் தலை விளங்கியோரின் பெயர்களால் அது நிறைந்துள்ளது எடுத்துக்காட்டாக கேலி செய்வோர் நடுவில் நோவா கடவுளுக்கு கீழ்படிந்தார் வசனம் ஏழு சுகபோகங்களை விட்டு ஆபிரஹாம் கடவுளுக்கு கீழ்படிந்தார் வசனம் எட்டு கவர்ச்சிகளுக்கு எதிராக யோசேப்பு கடவுளுக்கு கீழ்படிந்தார் வசனம் இருபத்தி பயமுறுத்தல்களை சட்டை செய்யாது தானியல் கடவுளுக்கு கீழ்படிந்தார் துன்புறுத்தல்கள் இருந்தாலும் சீடர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று அப்போ சில நான்கு பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் அதாவது கீழ்ப்படிதல் சுலபமல்ல ஆனால் அது கூடாததும் அல்ல கீழ்ப்படிதலுக்கு முன்னோடிகளும் முன்மாதிரிகளும் விவிலியத்தில் மட்டுமல்ல சபை சரித்திரத்திலும் எங்கும் ஓடுகின்றன ஏமி கார்மைக்கல் அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வரை வாழ்ந்தவர்கள் கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இந்தியா வந்தார்கள் டேவிட் லிவிங்ஸ்டனின் கீழ்படிதல் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ஒன்பது எழுபத்தி மூன்று வரை வாழ்ந்தவர் அவரது கீழ்ப்படிதல் அவரை ஆப்பிரிக்காவிற்கு எடுத்து சென்றது அதோனிராம் ஜட்ஸன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை வாழ்ந்தவர் அவரது கீழ்ப்படிதல் அவரை பர்மாவுக்கு கொண்டு போனது கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ஹட்ஸன் டெய்லர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை வாழ்ந்தவர் சீனாவிற்கு கப்பற்பயணமானார் கடவுளுக்கு கீழ்ப்படிவதே தனது ஒரே நோக்கமாயிருந்ததால் சாது சுந்தர் சிங் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்கு பிறகு காணாமல் போனவர் சுவிசேஷத்தை அவர் இந்தியா வெங்கும் சுமந்து கடவுளுக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று தீர்மானியாதிருந்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை வாழ்ந்தவர்கள் நரமாமிசம் உண்ணுவோர் நடுவில் ஊழியம் செய்ய சென்றிருக்க மாட்டார்கள் கடவுளுக்கு கீழ்ப்படைந்ததாலேயே கிரகாம் ஸ்டெயின்ஸ் தன்னையும் தனது இரு குமாரரையும் ஜனவரி இருபத்தி அன்று பலி கொடுக்க வேண்டியதாயிற்று நன்றியற்றவர்களால் உயிரோடு அவர் எரிக்கப்பட்ட இடத்திலேயே அவரது மனைவி திருமதி கிளாடி ஸ்டெயின்ஸ் அம்மையாரை பணி தொடரச் செய்வதும் கீழ்ப்படிதலே இந்த வரிசையில் நாமும் சேருவோமாம் பிரியமானவர்களே கீழ்ப்படிதலுக்கு கிரையம் செலுத்த வேண்டும் Obedience to God is costly ஒரே மனிதனுடைய கீழ்ப்படி ஆமையினாலே பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் as by one man's man disobedience many were made right sinners so also by one man's obedience many will be made righteous enga mahapariya devane keelpadidhalukku munnodiyana yesu christuvaiyum keelpadidhalukku nedugave <laughs> eduth kaatrgalana or novavaiyum or abrahamaiyum or danielaiyum or mary sliceeryum or david livingstoneyum or adoniram johnsoneyum or hudson tayloreyum or amy carmichaeleyum ஒரு சாது சுந்தர்சையையும் ஒரு கிளாடி ஸ்டைன் செய்யும் கர்த்தாவே எங்கள் முன்னால் நிறுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த வரிசையில் தான் நாங்கள் சேர விரும்புகிறோம் ஆண்டவர் உலகம் முழுவதும் கீழ்படியாமையின் ஆவியினால் முரட்டாட்டத்தின் ஆவியினால் தேவனுக்கு மறுப்பு ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது கர்த்தாவை கீழ்ப்படிய தீர்மானிக்கும் சிறு குழுக்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்ள என்ன வந்தாலும் தலை போனாலும் எங்கள் தலைவருக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்கிற உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு உண்மையான ஒரு சமர்ப்பணத்தோடு கர்த்தாவே நாங்கள் கடைசி வரை உம்முடைய வீட்டில் உம்முடைய காரியங்களில் எங்கும் இயேசு கிறிஸ்துவைப் போல மோசையை போல உண்மையும் உத்தமமாக இருக்க கர்த்தனை எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அநேக வாலிபரை நங்கையர இந்த சவாலுக்குள் நாங்கள் இழுத்துக் கொண்டு வர எங்களுக்கு உதவிதாரம் கர்த்தாவே இந்த செய்தியை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்கள் நங்கையர்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு எந்த கிரயம் செலுத்தினாலும் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி ஒரேடியாக தீர்மானித்து விட கர்த்தர் உதவி செய்வீராக துதி கன மகிமை நீர் எடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் ஒழிப்பிதாவே ஆமேன்